நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்க அளமியிலு நம்ம இன்னைக்கு செய்ய போறது தினை மாவு பிளக்சீட் காரச்சேவ் செய்ய தேவையான பொருட்கள் தினை மாவு ஒரு கப் கடலை மாவு கால் கப் பச்சரிசி மாவு கால் கப் பிளக்சீடு ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மிளகாய்தூள் மூணு ஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல ஸ்டவ் பத்தி வச்சு ட்ரை பேன் வச்சிருவோம் ட்ரை பேனில் ஃப்ளக்ஸீடு போட்டு சிம்மில் வச்சு வறுத்து ஆறுட்டோன்னு அதை வந்து போட்ரு பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த தினை மாவு கடலை மாவு அரிசி மாவு மூணுத்தையும் வந்து ஜலிச்சு அந்த ஃப்ளக்ஸீடோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கு மாதிரி கலந்துக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் இல்லைன்னா ஒரே இடத்துல உப்பு நின்றுடும் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிளகாய் தூளும் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் மாவில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கையில் கலந்து விடலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவத்தை வச்சுருவோம் மணல் வச்சிடலாம் மணல் காய்ச்சதை எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த குழல் இருக்குல்ல முறுக்கு குழல் அதில் வந்து எண்ணெயெலாம் தடவிட்டு இந்த மாவை போட்டுவிடுவோம் எண்ணெய் கொதிச்சதோ அந்த மாவை பெழிஞ்சி விட்டுவிட்டு ஸ்டவை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு அந்த உசுன்னு சத்தம்லாம் அடங்குவோம் அடங்கி இந்த இது வெந்து வரும் அப்ப நம்ம எடுத்துட்டோம்னா சுபாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தினை மாவு பிளக்சி கார சேவ் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்